ब्रह्माद्यास्तारतम्येन னந்திரிள <healthcare> அகண்டானந்திர்தரமியேன இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஸ்வரூபானந்தத்தினுடைய ரிஃப்ளக்ஷனை தான் எல்லாரும் அனுபவிக்கிறோம் இது கொஞ்சம் இது வந்து தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்த மீமாசான்னு இருக்குது அந்த பகுதியில் இருக்கிறத படித்தால் இது புரியும் தைத்திரிய உபனிஷத்தில் பிரம்மானந்த வல்லி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது ரெண்டாவது தைத்திரோபுரிஷத்தில் ரெண்டாவது சாப்டர் அதில் ஆனந்த மீமாசான்னு இருக்குது மீமாசான்னா விசாரம்னு அர்த்தம் என்கொயரி ஆஃப் ஆனந்தா அப்படின்னு சொல்லணும் ஆஃப் ஆனந்தா ஆனந்தத்தை பற்றின விசாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டால் அந்த பதினோரு வகையான ஆனந்தம் பிரித்து பேசப்பட்டிருக்கு அதாவது பக்குவம் கூட கூட ஆனந்தம் கூடுறது நிலக்கூடக்கூட ஆனந்தம் கூடுறது நம்ம வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கிறபோது ஏதோ சாப்பாடு கிடச்சா ஆனந்தம் அப்புறம் சாப்பாடு மாத்திரம் கிடச்சா போருமா சாப்பாடு தண்ணி யாராக கொடுக்குறாங்கன்னு வச்சு நிறைய பேர் அன்னதானமாக இந்தியாவில் வந்து ஏதோ படித்தோம் இப்போ சமீபத்தில் இருபத்தி கோடி பேர் பட்டினியால் தினம் தவிக்கிறாங்க இருபத்தி ஓரு கோட்டி பேர் நம்மளா நம்மளான சாப்பாட்டு விஷயத்தில் நிறைய பிரச்சனை நமக்கு இருக்குது ஆனால் இருபத்தி ஓரு கோட்டி பேருக்கு சாப்பாடே கிடைக்கல நமக்கு அதெல்லாம் தெரியல நம்ம பாட்டுக்கு ரூமில் எங்கேயோ உட்கார் உட்காந்துருக்கோம் ஏசி கடியில ஃபேனு கடியில நம்ம சௌகரியமாக இருக்கிறதுனால தெரியல ஆ இருபத்தி ஒரு கோட்டி பேர்னு சொன்னேன் இருபத்தி ஒரு கோடிங்கிறதுனால் சாதாரண நம்பராக என்ன இது நம்ம நே நாட்டில் பாரத தேசத்தில் அப்படி இல்லைன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கணக்கு தப்புங்கிறான் கணக்கு சேர்த்து எப்படியோ இருக்காங்க இல்லாமல் எதுக்கு சொல்கிறேன் அவனுக்கு வந்து சாப்பாடு கிடச்சா போகும் அந்த நேரம் உணவும் ஜலமும் கிடச்சா அது நல்ல சாப்பாடு கிடை அது என்னென்னா அது அந்த அந்த அந்த நான் படிக்கிற போது பார்த்தேன் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த ஹோட்டலில் எரிஞ்ச இலை இருக்குது இல்லையா அந்த எரிஞ்ச இலையெல்லாம் ஹோட்டல்லேயோ மற்ற இடத்துலேயோ எரிஞ்ச இலையெல்லாம் குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அப்படியே சாப்பிட்றதை போட்டு படம் போட்டு ஃபோட்டோ போட்டு போட்டிருக்கான் பார்க்குற போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ வந்து சாப்பாடு ஒருவேளை கிடச்சி கொடுத்தோன்னா அந்த நேரம் திருப்தி அந்த நேரம் ஆனந்தம்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 எதுக்கு எதை சொல்கிறேன் நான் இது உதாரணத்துக்காக ஆரம்பித்தோம் இங்கே என்னென்னா ஆனந்தத்தில் தாரதம்யம் தாரதம்யம்னா என்னென்னா ஆனந்த தாரதமியம்னா அதனுடைய பதவிக்கு தகுந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படி ஆனால் இது ஒரு பெரிய மாயை ஆச்சரியமான மாயை தான் என்ன சொல்கிறதுனா மனிதனுடைய ஆனந்தம் மனித கந்தர்வானந்தம் தேவகந்தர்வானந்தம் பித்திருக்களுடைய ஆனந்தம் ஆஜானஜான தேவானந்தம் கர்ம தேவானந்தம் தேவானந்தம் இந்திரந்தம் ப்கஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் பிரம்மதேவருடைய ஆனந்தம்னு சொல்லி பதினோரு லெவலாக பிரிக்கிறது அதில் மனித ஆனந்தமே நமக்கு இல்லை ஆக்சுவலாக பார்த்தா இளைஞனாக இருக்கணும் வலிமை மிக்கவனாக இருக்கணும் இந்த உலகம் முழுக்க அவனுக்கு சொந்தமாக இருக்கணும் அப்போத்தான் அது ஒரு மனித ஆனந்தம்னு கணக்கு பண்ணியிருக்கு யுவா சாத் சாதுயுவா தியாயக்க ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டேயம் ப்ரிவீ சர்வாவித்தஸ் பூர்ணா சாத் ச ஏகோ மனுஷ ஆனந்த கொஞ்சம் எதுக்கு சொல்கிறோன்னா இப்போ ஒன்றும் வேண்டாம் நமக்கு வந்து ஒரு உணவே இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பத்து ரூபாயோ நூறுரூவாயோ கிடைச்சா அவனுக்கு ஒரு ஆனந்தம் அப்புறம் நூறுரூவாயில் திருப்தி வர்றதா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயில் திருப்தி வருதா பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் லட்ச ரூபாய் கோட்டி ரூபாய் அதுக்கப்புறம் என்னதுன்னா அது ஒரு ஸ்லோகம் இருக்குது அது ஸ்லோகம் வந்து நிஸ்வஸ் ஏகசதம் சதம் தசசதம் லட்சம் சஹசிராதிபகா அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது கடைசியில் என்னென்னா விஷ்ணு விஷ்ணுபதம் விஷ்ணு ஹரிர் ஹரபதம் கிருஷ்ணாவதி கோகதா இந்த இந்த ஆசையினுடைய ஆசைக்கு எல்லை எங்கே இருக்கிறது என்று பர்திருகரி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் அதனால் முடியாது எவ்வளோ வந்தாலும் அந்த லெவலுக்கு போனதுக்கப்புறமும் இன்னொருத்தரை பார்த்து இப்போ இந்தியா உலகத்திலேயே ரிச் பீப்புள் யார் டாப் ரிச் டென் அப்படின்னு ஓடுறான் எல்லாம் நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஆனந்தம் இருக்கும்னு ஆனால் இது என்ன சொல்கிறது இது நிறைய விசாரம் பண்ணணும் நான் இங்கே பண்ணலை நிறைய பண்ணுறதுக்கு நான் யோசிக்கு நான் யோசிக்கலன்னு இல்லை எனக்கு தெரியும் இந்த இடத்துல நான் அந்த விசாரம் பண்ணலை ஆனாலும் சுருக்கமாக சொல்கிறேன் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா பிரம்மானமானந்தத்தினுடைய திவலையைத்தான் எல்லாம் பிரம்மாதி தேவர்களே அனுபவிக்கிறார்கள் இந்த ஆனந்தம்ங்கிறது மனசில் அந்த நேரத்துக்கு வர்றது இப்போ நான் வந்து உங்களுக்கு வகுப்பை கொஞ்சம் இன்னும் விசேஷமாக எடுத்து எதா சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அந்த நேரம் உங்கள் கொஞ்சம் அமைதியாகி அந்த ஸ்வரூபானந்தம் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுதான் இந்த உதாரணம் சொல்கிறோம் நான் எலும்பு துண்டை கடிக்கிற போது அந்த எலும்பு துண்டானது அதோடய வாயில் இருக்கிற மென்மையான பகுதியை குத்தி ரத்தம் வர்றபோது நாய் எலும்புலேருந்து வர்றதும் தப்பாக நினச்சிக்கும் அதனால் நம்முடைய ஒரிஜினல் ஆனந்தத்தையே நாம் என்ன பண்ணுறோம் இறவல் வாங்கி அனுபவிக்கிறதுக்கு தான் படாத பாடுபடுறோம் உண்மையிலே ஆனந்தமே ஆனந்தத்தை தேடுறது அதுதான் மாயை ஆனந்தமாகவே இருந்துன்னு ஆனந்தத்தை தேடுறோம் அதுதான் வந்து ட்ராஜடி சோகம்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 எவ்வளோ கம்ஃபர்ட்ஸ் இருக்கும் ஜனாதிபதி மாளிகை எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ஷேரியை நினச்சி பாருங்க சேரிக்குள்ளே இருக்கிறவனையும் நினச்சி பாருங்கோ பெரிய பங்களா ஒயிட் ஹவுஸையும் வேணாம்னு நினைங்கோ இல்லாட்டி பக்கிங்ஹாம் பேலஸை நினச்சாலும் சரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கோ இவனும் கொசுக்கடிக்கடையில் வாழ்ந்துட்டு தான் இருக்கான் அவனும் வாழ்கிறான் இவனும் மனுஷன்தான் அவனும் மனுஷந்தான் ஆனால் எவ்வளோ சாமான்கள் எடுபடி ஆட்கள் பணம் பதவி புகழ் எல்லாம் வச்சுட்டு வாழ்கிறாங்க தனி பிளேன் இருக்குது தனியாக போகலாம் எல்லாம் பண்ணலாம் அப்போ என்னன்னா மனசில் அவங்களுக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷம் கூட இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு தகுந்த துக்கமும் இருக்கும் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கோமோ அவ்வளோவுக்கு தகுந்த துக்கமும் இருக்கும் அரபு நாடுகளில் இருக்கிற சுல்தான்கள்லாம் பெரிய பெரிய அரண்மனையை கட்டி வச்சுருக்காங்க எந்த அரண்மனையில் இருக்காருனே தெரியாது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 ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் குரலை பொருளை பாடிச்சிங்கன்னா தான் தெரியும் அதாவது இந்த ஆசைங்கிறது ஆறா இயற்கையான் ஆறா இயற்கை ஆசைன்னா என்ன அர்த்தம் அவான்னா ஆராது அடங்கவே அடங்காது அதை நீக்கிட்டா நீக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை நீக்கிட்டா அந்நிலையே பேரா இயற்கை தரும் அதுவே பெயர்க்க முடியாத இயற்கையான உண்மையை உணர்த்தும் ஆனந்தத்தை உணர்த்தும்னு சொல்லிடு அதனால தான் நிறைய பேருக்கு இந்த ஆனந்த ஸ்வரூபானந்தம் புரியலை ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் புரியலை ஏன்னா பிரம்மானந்தத்தை ஆப்ஜெக்டிவே பண்ண முடியாது ஏன்னா பிரம்மானந்த ரூபத்வாத்து கல்கண்டே கல்கண்ட் எப்படி கல்கண்டு கல்கண்டினுடைய இனிப்பை கல்கண்டு எப்படி சுவைக்க முடியும்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 ஆனந்த லவ ஆசிரித்தாக சிறு சிறு துளியை சார்ந்திருந்து யார் பிரம்மாத்யாக பிரம்மா முதலான தேவர்கள் எப்படின்னா தாரதமியேன தாரதமியேனம் அவருக்கு இருக்கிற ஆனந்தம் அதிகம் ஏன்னா அவருக்கு அமைதி கூட அதனால் ஆனந்தம் கூட அகிலாக ஆனந்தினாக பந்தி பிரம்மாத்யா அகிலாக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 தாரதமேன ஆனந்தினாக பவந்தி ஏற்றத்தாழ்வோடு இவங்களுக்கெல்லாம் இருக்குது எல்லாருக்கும் பொறாமையாக வேறு இருக்குது எல்லோருக்கும் அந்த பதவியில் ஆசையாக இருக்குது பிரதமர் பதவிக்கு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது நம்ம தேசத்தில் பார்த்துன்னு இருக்கோம் பிரதமர் பதவியை அடையணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அதனால் வந்து இருக்கிற பதவியில் எல்லாமே இருக்காங்க கம்ஃபர்ட்லாம் எல்லாமையாக இருக்குது இருந்தாலும் அந்த பதவியை அடையணும் சில பேர் தர்மமாக நினைக்கலாம் சில பேர் எப்படியாவது அந்த பதவி ஆடையணும்னு ஆசைப்படலாம் இதெல்லாம் வர்ணனையெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணிக்கோங்கோ நான் இதை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணி முடிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னென்னா பிரம்மானந்தம் பிரம்மானந்தந்தான் வாஸ்தவமான ஆனந்தம் மற்ற ஆனந்தமெல்லாம் தாரதமியம் சொல்லப்போனால் விஷயானந்தத்துக்கு ஆதாரம் பிரம்மானந்தம் பிரம்மானந்தத்தில் விஷயானந்தம் கல்பிக்கப்படுகிறது அந்த விஷயானந்தத்தில் தாரதமியம் இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது விஷயானந்தத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை வர்ணிக்க முடியுமா லெவல் எவ்வளோ சின்னதுலேருந்து இருக்குது எறும்பு கூட ஆனந்தமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ எறும்பு கொசு ஒரு கொசு அடி வாங்காமல் ரத்தத்தை குடிச்சு கொடுத்தோன்னா அதுக்கு எவ்வளோ ஆனந்தம்